இப்போ அரும் பறவைகள் மிக உயர்ந்த பறவைகள் ரெண்டு பறவைகள் உள்ளன அதில் நச்சு மங்கோரு மரங்கள் நன்றி நன்றே தான் தின்னும் ஒரு பறவை ஆசைப்பட்டு அந்த மரங்களில் பழத்தை நல்லா நல்லாவே சாப்பிடுதான் சம்சார பந்தம் ஆகிய பழங்கள் சாப்பிடுதான் மிச்சு மங்கோறு பறவை தின்னாது எல்லாராலும் புகழப்படக்கூடிய ஒரு பறவையானது அது சாப்பிட்றது இல்லையா இப்படி வைச்சு மாமரை சீவனை ஈசனை வகுத்தவாழ் எறிவாய் என்னார் சாப்பிடாது ஈஸ்வன் என்று சொல்லக்கூடிய பறவை சாப்பிட ஜீவனு சொல்லக்கூடிய பறவை அதனால் இப்படி ஜீவனுக்கு ஈஸ்வரில் உள்ள வித்தியாசம் இதுதான் உலகப் பொருள்களில் ஆசை வைத்து எனது என்று சொல்லி விவகாரம் பண்ணுறது ஜீவன் எந்த பொருள்களும் ஆசை இல்லாமல் மூன்று நோக்கில் ஆசை இல்லாமல் விவாதம் செய்யக்கூடிய ஒரு ஈசனன் அந்த நிலையை ஜீவன் முத்தன் பெறுகிறான் அதனால ஜீவனும் ஈஸ்வனும் ஜீவன் முத்தனும் இவனிசும் ஒன்றுங்கள் ஞானியும் ஈசனும் ஒன்று சொல்கிறது இவனுக்கு விருப்பம்ல அவனுக்கு விருப்பம் ரெண்டு பேரும் ஒன்று தான் ஞானி ஒப்பென்றீரே எப்படி வெப்பென்றால் ஈசனும் ஞானி மமதி அகந்த எகிந்த நாள் ஒப்பானான் யானையானது லாம் சமானம் அதான் சமானம் பேர் சமானம் கிடையாது யானதுங்கன்னு போய்ட்டு அவர் ஈஸ்வரன் ஆகிடுறான் ஈஸ்வனுக்கும் கிடையாது இவனுக்கும் கிடையாது அதனால் ஈஸ்வர ஈஸ்வனும் இவனும் ஒன்றா போயிடுறாங்க ஈஸ்வனுக்கும் யான் இனம் தேவையில்லை சுவா சுவாபமாக தேவையில்லை இப்போ விசாரம் பண்ணி ஞானம் அடைந்து வேண்டாம் விடுறான் ஏன் ரெண்டு பேர் விட்டாங்க சொல்லுங்க பார்ப்போம் ரெண்டாவது யாக மாதிரிதால உள்ள பசு இல்லைங்கிறதுனால ரெண்டாவது இல்லை ஆசை வரும் ரெண்டாவது அல்ல துவேசம் வரும் ரெண்டும் இல்லை இதுதான் காரணம் ஆகவே பதார்த்தங்களில் யானையானது வர்றது காரணமே அது சுக பொருள்ங்கிற புத்தி போயிடுது மாறாக துக்கப்பொருள் அது அது நிலையில்லாத பொருள் அழியும் பொருள் சரி சுக நமக்கு தேவையானால் தானே சுகமாக இருக்கும் அப்போ சோடியமாக இருக்கும்போது அடுத்த பொருளில் ஆசைப்பட வேண்டிய நியாயம் என்ன இருக்குது நம்ம வீட்டில் வாய் நல்லா தயார் பண்ணுறேன் கிளம்புக்கு போகணுமா இப்போ சாப்பிடணுமா கிளப்பு தேவையில்லை பாருங்கள் ருசிக்காத போகிறேன் பசிக்க போகிறாங்க கிளம்புக்கு அப்போ இப்போ சாப்பிடண்ட அவசியம் என்ன அப்படி போகல தானே சோடியமாக இருக்கும்போது இன்னொரு பொருளில் சுகம் இருக்குன்னு அழகிறது அஞ்ஞான காலான்னு பாரு அஞ்சான காலத்தில் அந்த சுக புத்தி சத்திய புத்தி காரணம் மூன்று அத்தனை பேர் ஆட்டிப்படுகிறா தான் இருந்தாலும் ஒரு பறவை சாப்பிட்றதில்லை ஒரு பறவை சாப்பிடுது அதனால சொது கடையுது இது அடையிறது இல்லை என்பது ஓதியம் மூலவன் மூலம் இதுதான் அநாதியனம் ஏக ஞான தெளிராம் சாதுவே ஜனனும் துஞ்சல் சரைமணி முதலாம் துன்பம் யாது வற்றினாலே இசைந்ததாம் ஜீவர்களுக்கெல்லாம் எது எதுனால துன்பம் காரணம் இதுதான் துன்பம் உண்டாகிறது காரணம் இந்த பாட்டில் சொல்றார் ஓதிய அனான்மா பந்த மூல அஞ்ஞான மூலம் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட அனான்மாவில பந்தப்படுத்த அனான்மா பந்தப்படுத்துது அதுக்கு என்ன மூலஞானம் தான் மூலம் அதுதான் காரணம் மூலஞானம் தான் காரணம் இதுதான் அனாதி ஏனும் இது எப்படி வந்தது என்ன கேள்வி அது அனாதி சொல்ல முடியும் அஞ்ஞானம் வந்தது அனாதியாக சொல்வதல்ல மின்ஞ்ஞானத்தால் விடுவென்ற வரும் அப்படின்னா அது அனாதி ஏனும் அப்படி இருந்தாலும் கூட ஏக ஞானத்தினால் ஈராம் மின்ஞானத்தால் விடலாம் சொல்லப்பட்டேன் சாதிவே சத்துவனுடைய சிஷியா ஜனனம் பிறப்பு துஞ்சல் மரணம் இடையில் வரக்கூடிய சரை சுருக்கம் பிணி நோய்கள் முதலாம் இன்னும் எத்தனையோ சைலத்துக்கு இருக்கு துன்பம் இவை அனைத்தும் யாதுமே இவற்றினாலே இசைந்ததுதான் யாருக்கே ஜுவர்களுக்கு ஜுவலுக்கெல்லாம் பிறப்பு இறப்பு சரா மரணம் எல்லாம் தான் சர்பாவிகாரம் ஆறு மாறுதல்கள் இது சரீரத்துக்கு தான் வருது அது ஜீவன் எனது எனதுன்னு அறிமானிக்கலாம் அதனால் சொல்லப்படுது ஆகவே இந்த ஜீவர்களுக்கு துன்பத்து காரணமே மூலவஞ்ஞானம்தான் அதாவது தமோவனம்தான் தமோவனத்தினாலே வர்றதுதான் இதான் காரணம் என்ன மூலவஞ்ஞான மூலம் அப்படிங்கிறார் இதை நாசமானோம் எப்படி தத்வஞானத்தால் தான் ஆசை அடையும் அதுதான் ஏக ஞானத்தால் ஈரான் ஏகபாவனை வரணும் ஏகமேவா துவயம் ஒன்று ரெண்டு இல்லை என்று நிச்சயம் வரணும் பரோட்சமாக வந்தது அப்புறம் அபரோட்சம் ஆகணும் சாஸ்திர பயிற்சி அபரோட்சத்துக்கு அபியாசம் அப்படிங்கிறது இதை வாழ சொல்ல முடியாது கரணமார் தெளிவினாலே கரையர தீட்டப்பட்ட அருமையா ஞானம் இன்னும் அசீனால் சிதையும் பந்தம் பரவியாதி படைகள் மட்டிலம் பண்ணி உறவிய கர்மகோடி ஒன்றிலும் சிதைய மாட்டான் இதை கரணமார் தெளிவினாலே அந்த காரணத்தில் பொருந்திருக்கின்ற ஞானத்தினாலே என்ன காரணம் அந்த காரணம் அந்த கரணத்தில் பொருந்திருக்கிற ஞானம்தான் காரணம் இது புறக்கரணங்கள் இல்லை கரணமாக தெளிவினாலே அந்த கருணத்தில் பொருந்திருக்கின்ற தத்துவ ஞானத்தினாலே கரையறை தீட்டப்பட்ட அதாவது குற்றம் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் திடமாக இருக்கின்ற அதான் தீட்டப்பட்டனு அர்த்தம் தீட்டப்பட்டான்னா சந்தேவம் இல்லாமல் இருக்கிற அந்த கத்திக்கு சந்தேவன் என்கிறேன் அருமையாக ஞானம் என்னும் ஞானம் தத்துவ சொல்லக்கூடிய அசி கத்தி கத்தினால் சிதையும் பந்தம் பந்தம் போ போகும் போகவே போகாது வேறு சாதனம் இல்லையா இல்லைங்கிறார் எப்படி பரவிய அத்திராதி விசாரமாக இருக்கின்ற ஆயுதங்கள் ஏராளமாக இருக்கின்றன சரம் அசரம் என்று சொல்லக்கூடிய ஆயுதங்கள் புறத்தே சராசரம் அது உண்டு சரம் அப்படிங்கிறது இந்த வெளியிலேருந்து போகிற போகிறது துப்பாக்கிலிருந்து போகிற இதெல்லாம் சரமன்னு போயிரு அசரம் கத்தி இதெல்லாம் சரமம்ன்னு போயிரு கையில் இருந்து தான் அது விவரம் சராசரம் சரமும் இருக்கும் அசரம் இருக்குது கத்தி கட்டாரி அப்புறம் ஈட்டி இதெல்லாம் பதிருந்தாலும் குத்துவான் தூரத்தில் எறிவான் ரெண்டும் உள்ளு இப்படி ஆயுதங்கள் பல அப்படிப்பட்ட ஆயுதங்கள் பலவாக இருந்தாலும் படை கண்மம் மற்றும் அனிலம் வன்னி அது மட்டும அனிலம் காற்று வன்னி அக்னி உறவிய கண்மகோடி பொருந்திய கர்மங்கள் கோடி ஒன்றினும் கோடிக்கணக்கான ஆயுதங்கள் அங்கே இருந்தாலும் கூட சிதைய மாட்டார் போகவே மாட்டார் ஏன் போகாதுன்னா அது விரோதி அல்ல அஞ்ஞானத்துக்கு விரோதி ஞானம்தான் இருட்டுக்கு விரோதி வெளிச்சம்தான் வேறு எந்த சாரம் போக விளக்கு விளக்கு என்னும் அதனால் வெய்யவர்கள் போய்விடுமோ துளக்கமில்லா விளக்கேற்றி தொலைமுறல் என்ற ஒரு போகாது குத்தி வெட்டும் படிகளினால் ஒரு துளக்க உத்தமாமரைவர் குதித்தால் ஓடிமருள் என்ற குத்துக்கிட்டு படை ஏ குத்துறையான் பார் இரலே போலியா குத்துட்டோமா ம் சூப்பா சொல்லட்டுமா அப்படிங்கிறான் தோல் போதும் போகிறது இல்லை அதனால அதுக்கு நேர் எதிரே விளக்கு ஏற்றுங்க போகணும் அந்த விளக்கும் திடமாக இருக்கணும் துளக்கமில்லா விளக்கம்னா என்னென்ன போகுமா ஒரு போதும் போகாது ஆகவே இத்தகைய எதிக்கு எது ஆயுதம் நேர் பகையோ அதை தான் எலியிருந்தால் பூனைதான் பகை ஆ யானை வளர்த்தினா போகுமா பூனை வளர்த்தினா போயிடும் சத்தம் கட்டாக போய்ட்டு போயிடும் அதே போல தான் காது அதுக்குள்ள மருந்து தான் பண்ணணும் கைவலி மூக்குவலி உள்ள மருந்துனா போகுமா அது போகாது நேர் எதிரி எதுவும் அதான் செய்யணும் அப்படி போல் அஞ்ஞான இருவளை நாசம் பண்ண பள்ளுவதற்கு தத்துவஞானமாகிய ஒளி தான் என்று சொல்லக்கூடிய கத்தியனால் போகும் இல்லையா வேறு கிடையாது என்றார் சுருதியை நம்பினோர்க்கு சொன்னதன் கண்மனிட்ட மறுவிடும் அவற்றினாலேடும் சித்த சுத்தி பருவம சுத்தியாலே பரமுனர் ஞானமுண்டாம் விரிவுறும் பவம் அவற்றால் வேளுடன் நசிக்கும் ஞான உடைய கிரமச் சொல்றார் சுருதியை நம்பினோர்க்கு இங்கே நம்பிக்கை சுருதியில் இருக்கணும் வேதம் தான் பிரமாணம் பிரமாணம் அந்த காரியம் பார்க்க முடியாது ஏதாவது பிரமாணம் வேணும் எல்லாருக்கும் கொண்டு தான் செய்கிறாங்க ஒழிய பிரமாணம் இல்லாமல் எந்த காரியம் நடக்காது அரசு தனியார் எல்லாம் பிரமாணம் தான் வயிற்று ஆஸ்திரம் அது என்ன ஒருத்தனுக்கு கண் வெளியேங்கிறான் அவனுக்கு கண் வழியே வந்ததில்லை மருந்து கொடுக்குறான் நல்லாயிருமங்கிறான் எப்படி தெரியும் அவனுக்கு எழுருக்கு இந்த மருந்து கொடுத்தா இந்த மல்லி போகணும் அது வேக கொடுக்கலாம் அப்புறம் அடுத்தவங்க மல்லி போயிடுச்சேன்னா அது இன்னும் பிறகு இன்னும் யுக்தி என்ன கொடுத்து போயிடுச்சு அதனால் உனக்கு போயிடும் அப்படின்னு யுக்தி தெரியலாம் அப்படி போல் சுருதி யுக்தி அனுபவம் என்று சொல்லக்கூடிய மூண்டில் சுருதி தான் முக்கியமான வருமானம் சில பேர் அனுபவம் இருக்கலாம் எனக்கு இந்த மருந்து போயி போட்டு கல் வயதிலே போய் நீங்கள் போயிடுச்சு என்று சொல்லலாமே ஆனாலும் அந்த மாதிரி மருந்து சாஸ்திரம் சொல்லியிருக்கான்னு பார்த்தாலும் இல்லை அப்போ அது அந்த மாதிரி பெருமான கொலை விடாது அனுமம் கொலை விடாது நீ சொன்ன சரி தான் உனக்கு போயிருக்கலாம் அது எல்லோருக்கும் ஆகாது அது தள்ளிப்பட வேண்டியது தான் இப்போ நிகழ்ச்சி நடந்து தான் திருக்களில் ஒரு பிரம்மச்சரி ஒரு வயிற்று ரொம்ப நாளாக இருந்ததான் என்ன மருந்து சாப்பிட்டோம் என்னடா சேரணுன்னு ஒரு மண்ணனை ஒரு பால் குடிச்சு விட்டார் ஒரே அடி சேர்த்து போனால் போட்டு போனேன் அவர் பிறகு சாகலை வயிற்றுல போயிடுச்சான் அப்படியே நான் வயிற்றுல நீங்கி போயிட்டான் அப்புறம் வரவே இல்லையா ரெண்டு முன்னாள் கழித்து பார்த்தா வயிற்றில் ஒன்றுமே இல்லை சாகமில்லை வயிற்றிய போயிடுச்சு அப்படின்னு சொன்னா சரி அப்போ இது எல்லோரும் பெருமானம் கொல்ல முடியுமா அப்படி சொன்னு நம்புவாங்களா அது சொல்லுது இது வயசாசர் கிடையாது அந்த பிரச்சனுக்கு அப்படி ஒரு பிரார்த்தை இருக்கு எனக்கு அப்படியே உக்காந்து சமாளி கூடி போச்சு அப்படிங்கிறான் எப்படி ஏன் செம்ம இருந்தது நல்லா இருந்தது நல்லாண்ணா எப்படி இருந்தது சுகமா இருந்தது ஆமா இந்த சுகத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு அது எந்த கொள்ள முடியும் அவனுக்கு எதுவுமே தெரியாது நிஷ்காமகிரம்தியாவது காமிக்கிறா அவங்க ஞானம் வந்துருச்சு என்னாக்கா ஒத்துக்கோங்களா அப்படி அது போல இதெல்லாம் பிரமாணம் கொள்ள முடியாது சாசோக்தமாக அந்த வழியில் வந்து அவனுக்கு அனுபவம் இருந்தால் ஒத்துக்க வேண்டியிருந்தான் அதுதான் சொல்கிறான் நம்பினோருக்கு சுருதி பிரமாணமாக நம்பிக்கை வைத்தவர்களுக்கு சொன்ன தங் சொல்லப்பட்ட கர்ம நெட்டை பேர் கர்மம் என்பது பொது அது யோகி கர்ம யோகின்னு சொன்னால் நிஷ்காமம் செஞ்ச கர்ம யோகின்னு பேர் காயமாக செஞ்ச கர்ம போகின்னு பேர் எவகன் காமம் செய்கிறாங்கன்னா போகி அவன் தன் போட்டு செய்கிறான் கர்ம யோகின்னு பேர் அதே தான் என் கர்ம நிஷ்டன்னு பேர் கர்மயோகி தான் கர்மனிஷ்டுன்னு பேர் மறுபடும் அது பொருந்தும் அவற்றினாலே நிஷ்காம கர்மம் செய்தனால அவனுக்கு கர்மயோகத்தன்மை கிட்டும் அது வந்த பிறகு மண்ணிலும் சித்த சுத்தி சித்த சுத்தி நிலை பெறும் அந்த கண்ணு சுத்தி ஆகும் பருவமாய் சுத்தியாலே விஸ்தாரமாக இருக்கின்ற அந்த அந்த கண சுத்தினாலே ஞானம் உண்டான் பிரம்மத்தை அறியக்கூடிய தத்துவ ஞானம் உண்டாகும் இருவரும் பவம் அவற்றால் அனந்தங்கோழி ஜென்மங்கள் எடுக்கக்கூடிய அந்த சம்சார சாகரம் வேடும் நசிக்கும் எதனாலே ஆவணம் மங்கமானதுனால ஆவணம் தான் வேர் இன்னும் சொன்னால் வீபவ தெருக்கு தெருவுக்கு மூல விஞானம் மூலம் என்ன அப்படி போல் வேடும் போயிடும் ஆக நிஷ்காம்புரம் வந்து அடிப்படையே வேதாந்திரத்தில் அந்த கண்ணை சுத்தி தான் முக்கியம் அப்புறம் அந்தக்கல நிச்சேப தோசை நீங்கி இருக்கணும் ரெண்டாவது அது இது வந்து அது வந்து அப்புறம் அது பலன் கருதாமல் சேவை பண்ணணும் அப்படி என்ன பழம் சேவை பண்ணிகிட்டே இருந்தேன் நான் பழக்கிறது எப்படி என்ன நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன செய்கிறீங்களோ அதில் புண்ணியங்கள் இருக்குது அந்த புண்ணியங்களையும் சேவை பவனம் பண்ணால் போகிறோம் அதுக்காக நாங்கள்லாம் சும்மாவே வேலை பார்த்துட்டோம்னா பண்டையப்படி என்ன வருது அப்படின்னு கேட்குறதா இருந்தால் நீங்கள் சம் புண்ணியத்துக்கு தான் சொல்லதொழியே தொ சொல் சொல்ல எந்த புண்ணிய காரியங்களும் செய்கிறீர்களோ அந்த புண்ணியகாரங்கள் தனக்குன்னு பாவனை பண்ணிங்கன்னா காமியம் இது ஈஸ்வருக்கும்னு பாவம் பண்ணால் பாவனை தான் பார்த்தோம் புண்ணிய புண்ணியகாரியம் ஒன்று தான் நீ காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் பறக்கிற வரைக்கும் செய்கிறீங்க ஒரு புண்ணிய காரியங்கள் சேவம் மூலம் அல்லது பொருள் மூலம் தாதரம் மூலம் செய்கிறீங்க அது சும்மா இருந்தாலும் உங்களுக்கு தான் எனதுன்னு செய்யலைன்னாலும் கூட உங்களுக்குரியது தான் தெரியல காமி முடியாது அப்போது உங்ககிட்ட பணம் இருக்குது என் பணமும் நினைச்சா நினைக்கப்பட்டாலும் பொட்டி வைக்க உங்களுக்கு தானே எனது நினைக்கணுமா நினைக்கவே தேவையில்லை பொடிது உங்களுக்கு தான் நம்மளுக்கு தான் இந்த பணம் வந்து நான் இன்னொரு கொடுக்குறேன் அதனால் இந்த பணம் எனது இல்லை அங்கே எடுத்து வச்சிருங்க அப்போ உங்களுதாகாது எடுத்து வச்சாச்சப்பா அது அவங்களுக்கு இதெல்லாம் இனிமேல் நமக்கு இல்லை சில பேர்கள் எங்கேயாவது சாமி கோயில் போனால் உண்டியில் வைப்பாங்க உண்டியில் போட்டுருவாங்க அப்புறம் அதை எழுக்க மாட்டாங்க உண்டியில் போட்டால் போகும்போதே எடுத்துகிட்டு போவாங்க அப்போ என்ன அர்த்தம் ஆகுது கஷ்டம் கூட வண்டியில் எழுத மாட்டாங்க எடுத்தாங்கன்னா அப்புறம் பக்தி இல்லைன்னு அர்த்தம் நம்பிக்கையான அர்த்தம் போட்டுருவாங்க அப்போது அது ஈஸ்வருக்குன்னு போட்ட பிறகு அது எழுத மாட்டாங்க பாருங்கள் அப்படி போல் நம்முடைய புண்ணியங்களை ராத்திரி பழகு போகும்போது இது ஈஸ்வரனுக்கு எல்லாம் அர்ப்பணம் அண்ணு பானம் பண்ணிட்டீங்கன்னா அவங்ககிட்ட அந்த புண்ணியம் கிடையாது போயிடுச்சு பாவங்கள் எனக்கு வேணாம் உனக்கு நான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா பாவங்களும் போயிடுச்சு இந்த ஜென் இப்போது செய்கிறது மட்டும் இல்லை சஞ்சீத்தில் இருக்கிற புண்ணியம் கூட உனக்கேன்னு சொல்லி பண்ணும் அது கூட அபிமானம் இருக்குது இல்லை அய்மானத்தான் அது சஞ்சயம் இருக்கும் அதுவும் உனக்கேன் அல்ல வச்சுக்கோ அதுவே பாவங்கள் எனக்கு அது மன்னிச்சிக்கும் அப்போ சஞ்சீதம் காலி நமக்கு உரிமை இல்லாமல் போச்சு இந்த ஜென்மத்தில் உள்ளதும் போச்சு இப்போ எப்படி இருக்கான் ஜீவன் அண்ணா விடுபடுபட்டவனாக இருக்கான் அந்த பானவந்திரம் நான் விடுபட்டவன் சஞ்சீத்தரில் உள்ளதே கொடுத்தாச்சு எனக்கு சஞ்சீதமே இல்லை இப்போ இருக்கிற கொடுத்தாச்சு நான் எப்படி இருக்கேன் எனக்கு எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாதுன்னா எப்படியா இருக்கிறது ஆத்மா வந்து அவர் சச்சாபரமாக தான் இருக்கவுடைய ஜீவனாக கிடையாது சரீரமாக இல்லை அதனால நான் பிரம்மசுமன் என்ற நிச்சயம் திடமாகும் அது அந்த கண்ணு சொல்றவன் பேர் இல்லை இதெல்லாம் சரி வராது இப்படியெல்லாம் கொடுத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இதுக்காக புண்ணிய பழந்து புண்ணியம் சொல்றதே ஒழிய பழத்தை கொடுக்க சொல்ல உங்கள் பணம் தான் இருக்கு வச்சுக்கோங்க சாவில் தலை மாட்டிகிட்டு பாவனை தான் இப்போ சொல்கிறது அவருக்கு சொன்னதாம் கண்மணிட்டு அதுக்காம யோகி கர்ம யோகி அதுதான் கர்மயோகின் பேரு எனக்கு என்ன கர்ம போகிதான் மறுவிடும் பொருந்தும் அவற்றினாலே சித்த சுத்தி பண்ணிடும் பரவாய் சித்த சுத்தியாலே பரமுள்ள ஞானம் உண்டாம் அந்த கணமும் சுத்தம் வராம ஞானம் வரைய வராது என்னதான் பொழுது கண்ணப்படி தியானம் பண்ண தியானம் பண்ண சொன்னா வரைய வராது மனோராஜன் வரும் விருவம் பவம் அவற்றாக உடன் நசிக்கும் விசாரமாக இருக்கின்ற இந்த பிறப்பானது அது மூலத்தோடு அதாவது அஞ்ஞானம் போகிறதுனால சஞ்சிட்டுவும் போயிடும் நசிக்கும் அவரணும் இல்லை இவ்வளோ லாபம் இருக்குன்னு சொல்கிறேன் அந்த கடன் சுத்தின் மூலமாக இந்த லாபம் இருக்குது அப்படிங்கிற சொல்றது சா சாத்த வழி சொல்லியிருக்கு முடிந்து வரைக்கும் கடைப்பிடிக்கலாம் அந்நியமிலாதவான் அடைந்ததன் சக்தியால் மன்னிய அன்னே மயமதாம் பஞ்ச கோஷம் தன்னினால் மூடப்பட்டு தலையற விளங்கவில்லை இந்த திஷ்டாந்த தாஷ்டாந்தங்கள் சொல்லறதில்லை சரீரத்தை ஆத்மானு இருக்கிற வரைக்கும் அந்த மறைப்பு போகறதில்லை என்ன சொல்ல அந்நியமில்லாத ஆன்மா ஆத்மா நமக்கு அன்னியும் கிடையவே கிடையாது நாமே தான் அது ஒரு உண்மை சுவருவம் கூட இதெல்லாம் பொய் சொருவம் அந்நியமில்லாத ஆன்மா அடைந்த தன் சக்தியாலே அப்படி ஆத்மா என்ன பண்ணுது அஞ்ஞானத்தினால அஞ்ஞானமாக சக்தியை பொறுத்து போச்சு அன்ப சக்தி எப்படியோ போயிடுச்சு இதனமா ஏன் வந்ததுனா புத்தி விசாரம் மட்டும் வேணாலே விசாரம் இல்லாத வந்து சேர்ந்து போச்சு மன்னிய அன்னமாதி மயமதம் அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம்னு சொல்லக்கூடிய ஐந்து கோஷங்கள் வழியே சம்பந்தப்பட்டு போச்சுதான் சொல்லுவாங்க இந்த ஒரு கதை இது கொண்டு ஒரு ஒரு உலக ஒரு கற்பனை கதை அதாவது ராஜகுமாரன் சின்ன வயசில் கா திருச்சிக்கிட்டு அதையெல்லாம் பிள்ளிக்கிட்டு குழந்தைய போயிட்டு போய்விடறாங்க அங்கே வேடன் வேடனும் பார்த்தா நல்லா குழந்தையாக இருக்குன்னு எழுந்து வளர்த்துக்கிட்டு இருந்தான் அதே போல் வேடன் ஆகிட்டாங்க வே அதே புத்தி வேலை புத்தி போகல எல்லாம் அப்படியே இருக்கேன் இப்படி கொஞ்சம் காலம் போச்சு மந்திரி வேட்டையாடம் வந்தான் பார்க்கும்போது அந்த ராஜா ராஜாவுடைய முகம் இருக்கு இருக்குது முகஜாலை இருக்குது பார்த்தாக்காக அதே இருக்குது ஆனால் அவங்க மாதிரி அதே மாதிரி இருந்தாலும் கூட வித்தியாசமும் தெரியுது மோஜாலையெல்லாம் இருக்குது நட பாவனையெல்லாம் மாறுதாக தெரியுது அந்த குழந்தா இருக்குமோ என்று ஒரு சந்தேகம் அவனுக்கு அவரை தனியாக கூப்பிட்டு என்னப்பா இன்னைக்கு யார் என்ன நான் வேலைம்தான் என்ன செய்ப்பா தான் அவர் அப்படின்னு எல்லாம் சொன்னான் சரி இருந்தாலும் இவனை பரிட்ச பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீ வந்து அவளை கேளு உங்கள் உங்களுக்கு வயிற்று பிறந்தவனா இல்லை நான் எங்கேயாவது கலந்து வளர்த்து போயினா அது கேட்டு பார்ப்போம் அப்புறம் சொல்கிறேன் நார் ஏன்னால் ஆமாப்பா அது இந்த எங்கேயாவது இருந்த பையனா வளர்த்தின பையன்தான் எங்களுக்கு பறக்கல அப்படின்னு அவன் சொல்லிவிட்டாங்க அப்புறம் மந்திரி உக்காந்து இடத்துக்கு மீண்டு வந்தான் ஆமாம் ஆமாம் அப்படி சொல்லிவிட்டாங்கன்னு பார்த்தியா நான் சொன்னன்னே இல்லையா நீ அவங்க ஜாதி கிடையாது நீ ராஜகுமாரன் எனக்கு தெரியும் நல்லா இந்த முகஜால தெரியுது உன் அமைப்புக்கு தண்ணியில் பார் அண்ணன் தலாக தண்ணி தெளி தண்ணி உன் முகத்தை பார்த்துக்க அவங்க முகத்தை பார்த்துக்க வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ விடை வெடி முகம் வேறு முடி வேற அப்படின்னு சொன்னேன் பார்த்தா ஆமாம் என் முகத்துக்கு அவங்களுக்கு எதுவோ வித்தியாசம் இருக்கேன் ராஜம்சம் என்னிடத்துல இருக்குது அவங்க வேடல்கள் மோடல்களாக இருக்காங்களே கொஞ்சம் அவளுக்கே மனசு மாறிச்சு அதனால் பெஸாக வந்துடும் என் கூட்ட அப்படின்னு சொல்லி கூலி பண்ண சொல்லுவாங்க இப்படி ஒரு கதை உண்டு இன்னும் சிங்கக்குட்டி வந்து ஆடு வழியில் அது ஒரு சொல்லுவாங்க அப்படி எத்தனையோ கதைகள் ஆக அதுபோல் இங்கே இந்த ஆத்மா தச்சாளமாக இருக்க அஞானத்தினால் சரீரத்தை பஞ்சகோஷங்களை ான் எனது என்ற பாவனையை வளர்க்கப்பட்டு மறைக்கப்படுகிறது சொன்னார் மன்னிய அன்னமாதி மயமதாம் பஞ்சகோஷம் தண்ணினால் மூடப்பட்டு தடையற விளங்கவில்லை பஞ்சகோஷ கோஷம்னா மறைப்பு ஐந்து மறைப்புகளாலே மூடப்பட்டு தடையற விளங்கவில்லை ஆனால் தடை இருக்கு விளங்க மாட்டேன் இதுபோல் முன்னிய பாசி மூடிய வாவிநீர் போல் தடாகத்தில் தண்ணி இருக்குது அது முதல்ல பாய்ச்சி ஊற்றிருக்கு அப்படி தட்டி விட்டோமுன்னா அப்படி நல்ல அருமையான தண்ணி இருக்கும் அப்படி போல் இந்த பஞ்சகோஷங்களும் ஆத்மா மறைத்து கொண்டு நான் நான் நான் பெண் நான் மணக்காரன் நான் யாழை நான் அழகன் அழகில்லை நான் கட்டையன் நெட்டையன் முட்டையன் இப்படியெல்லாம் விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கு இதுதான் மறைப்புன்னு பேர் இத்தைய மறைப்பை விசாரத்தினால தான் போக்குன வழியே ஆச்சார்த்தாலே இது நடக்காது என்று திஷ்டான் மூலமாக சொல்லி முடிக்கிறார் சாதிவேடனுக்கு சலிளமே தூய்தாய் தோன்றி தாகந்தா தாகந்தாபம் தீர்ப்பதாக தீர்ப்பதாய் சுகமளிக்கும் ஏதுவாய் உதவுகின்ற இயல்பினை இங்கு கண்டோம் தெலுவத்தாறாவது பாட்டு மேலே சொல்லப்பட்ட திட்டாந்தத்தை மீண்டும் வலியுறுத்தி சொல்வார் ஓதிய பாசிக் கொத்தை மேற்பாட்டு சொல்லப்பட்ட அந்த பாசி கொத்தானது ஒதுக்க மீன் ஒதுக்கும் காலை தண்ணியிலிருந்து நீக்கும் நேரத்தில் சாது சத்தியகுணமுடைய திசைனே ஊடனுக்கு அந்த ஜீவனுக்கு சரிலமே தூய்தாய் தோன்றி அந்த தண்ணியானது பரிசுத்தமாக தோன்றுகிறது தீது ஒரு தாகம் தாபம் தீர்ப்பதாய் சுகமளிக்கும் இதுவரைக்கும் துக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த தாகம் வறட்சி தாபம் துக்கம் அதெல்லாம் நீங்கும்படியாக நீங்கின பிறகு சுகம் கொடுக்கிறது ஏதுவாக ஏதுவாய் உதவு உதவுகின்ற இயல்பினை இங்கு கண்டும் நிறாந்த வழிக்கு இந்த இயல்பை இந்த சுபாவத்தை இங்கே நாம் இந்த திட்டாண் மூலம் பார்த்தோம் அட்டாந்தும் சொல்லி ஆத்மாவை பற்றி ஆத்மியானத்தை பற்றி நிச்சயம் போனார் இந்தவா பஞ்சகோஷம் இவற்றினை அபவாதித்தால் சந்ததான் அந்தமாகி சாலவும் இளங்கான் என்ற பந்தமிழ் பரமான்மாவும் பிரத்யக் கான்மாவாக மகிந்தனே தூய்தாய் தோன்றி மாசுக மழிக்கும் என்றே தாஷ்டாந்து இந்தவா முன் பாட்டில் சொன்னவர் அந்த பிரகாரம் பஞ்சகோஷம் என்று சொல்லக்கூடிய இவற்றினை வன்னமைய பிராணமய மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமே சொல்லக்கூடிய இவற்றை அபவாதித்தல் அபவாதித்தால் அண்ணா அவாதம்னா பொய்ய நிச்சயிக்கிறது அர்த்தம் பொய்ய நிச்சயத்தால் சந்தல் ஆனந்தமாகி எப்போது நிரந்தரமாக அந்த ஆனந்த வடிவமாக இருக்கின்ற சாலவும் இளங்கான் என்ற எப்போதும் விலகி கொண்டிருக்கின்ற பந்தமில் பந்தம் சிறிதுகொள் இல்லாத பரமாத்மாவும் பிரத்தேக்க ஆன்மாவாக தோன்றும் அது பரமாத்மா ஈஸ்வரனுக்கு அதிஷ்டான செய்தும் பிரத்யேக ஆத்மா ஜுவனுக்கு அதிஷ்டான செய்தும் இப்படி விசாரம் பண்ணுறதுனாலே பிரத்தேக்க அப்படின்னு பரமாத்மாவும் தோன்றும் பரமாத்மா அன்னியும் இந்த பிரத்யேக ஆத்மா இருக்கிறது என்று விஷயம் உண்டாகும் மைந்தனே ஏ சித்தியனே தூய்தாய் தோன்றி மாசுகம் அளிக்கும் அன்றிய ஆசை அப்போ என்ன லாபத்தினாலே மாசுகம் பேரானந்தம் என்ன பேரானந்தம் கிடைக்கும் அப்போ நாங்கள்லாம் இப்போ ஆனந்தம் அனுப்பிக்க இல்லையா இருக்குது அண்ணாக்கிற்றா சிற்றோம்மன் பேர் சிறிவம்னா சிறிது காலம் சிறிய அளவுக்கு பேர் அது அதிக காலம் அதிக அளவில் இருக்கிறது பேர் நிமம் பேர் என்ன கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் இருந்துட்டு போட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் வந்தால் போதாதான் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்ச நேரம் வந்து போகிறதுனால துக்கம்தான் வருது ஒழிய சோகம் வரதில்லை கொஞ்சம் வந்தது அது போயிடுச்சுன்னா ஆடை அதுக்குள்ளே இந்த மாதிரி இருக்குது என துக்கம் இந்த தத்தஞடிய சுகம் துக்கம் கொடுக்கறதில்லை ஏன் அப்படின்னு சொன்னாக்கா மித்தியாதி நிச்சயம் தான் காரணம் பொய்பொருள் நிச்சயம் பண்ண பிறகு அவவாதத்தால் என்ன ஆகுது பொய்பொருள் ஆசை உண்டாகமா காணல் ஜலம்னு நிச்சயம் பண்ண பிறகு அந்த மீண்டும் தோட்டினாலும் ஆசை உண்டாகதே இல்லை அப்படி உண்டாகாமல் இருந்தால் நிச்சயம் பண்ணால் அர்த்தம் இல்லை இல்லை அது இந்த பக்கம் வேணும்னா பொய்யாக இருக்கலாம் அந்த பக்கம் மெய்யாக இருக்கலாம் மல்லவா அப்படின்னாக்கா அப்போது அது துக்கமும் வரத்தான் ஆசை வரதான் செய்யும் பாம்பு பழுதியில் பழுதியதான்னு நிச்சயம் மண்ணியாச்சு விளக்கு வச்சு பார்த்து அப்புறம் விளக்கு நிறுத்தினா பாம்பு தேட்டிருச்சு தெரியுது இது ஒரு வினோதமான பாம்பாக இருக்கலாம் கொஞ்சம் மந்தாந்த காலத்தில் பாம்பு தோட்டது விளக்குலேயே இல்லை ஒரு காலில் போடி திரும்பி வந்துடுவோம் அப்போ இருக்கலாம் அப்படி நெனைச்சாக பய வர்தான் செய்யும் அது திட்டவட்டமாக இல்லை என்று ஒரு முறை ரெண்டு முறையும் பார்த்துட்டோம்னா அப்புறம் பயத்துக்காது இல்லை அதுபோல உலகத்தில் இதை இருக்கலாம் இருந்தாலும் கூட நாங்களாம் சுகம் அனுபவிக்காமல் இருக்கோமா அனுவிக்கிறோமே அப்படின்னு சொன்னால் அது சுக நிலையானது இல்லையே அதான் நீங்கள் இருக்கிறது நிலையாக இருக்கிற அளவுக்கு அதுக்கு சாமர்த்தியம் கிடையாது போய் பொருள் இத பாடுபாடு தேவை இல்லையா வரும்போது சுகமா தோட்டம் அது போகும்போது நீங்க போக நான் போறேன் சொல்லிட்டு போகுத ஐயோ போறியா போறியா சுகம் கழிப்ப இது வந்து கழிகிறதே இல்லை அப்ப சுகமாவே இருக்கு பாருங்க எனக்கு முத்தியாத்தி நிச்சயம் தான் பயமாசே நீங்க சுகம் கிடைக்கும் கிடையாது அதனால மைந்தனே தூய்தாய் தோன்றி மாசுகம் அளிக்கும் அன்றே பேரானந்தம் உண்டாகும் அழிந்ததன் பந்தம் மிக்க ஏகமாம் ஏகமாய் அண்ணான் ஏகமாய் ஆன்மான் விவேகமே செய்ய வேண்டும் ஓகமாம் விவேகத்தாலே உண்மையான ஆனந்த சித்தாய் ஏகமாம் பரமான்மாவை இங்கின் தின்பம் சார்வான் புச்சுயால் விவேகியானோச்சு விடாமல்லே நூற்றி எழுபத்தி எட்டாவது பாட்டி இந்த பஞ்சபோஷ விசாரத்தின் மூலமாக ஆன்மாவை வெளிப்படுத்துகிற அத்தியாயம் இது இரநூத்தி ஐம்பதாம் பாட்டு வரைக்கும் அது சொல்கிறார் முன்பாட்டில் இந்த பஞ்சகோஷ இதிலை பொய்ய நிச்சயித்து எப்போது ஆத்மா தான் இருக்கிறது என்று நிச்சயம் பண்ணணும் என்று சுருக்கமாக சொன்னார் விளக்கமாக சொல்கிறார் ஆகையால் அண்ணர் அப்படி இருக்கிறதுனால விவேகியானவன் ஆத்மானாத்மா பாகுபாடு தெரிந்த விவேகியோட விவேக சாதனத்தை கொண்டவன் அடைந்த தன் பந்த நீக்க அநாதி காலந்தொட்டு அறிவுசனியமான இந்த பந்தமானது நீக்கும் பொருட்டு ஏகமாய் ஒரே வசுவாக இருக்கின்ற ஆன்மா பல வசுவாக இருக்கின்ற அன இந்த விவேகமே செய்ய வேண்டும் யுக்தி யுக்தி என்ன என்ன அர்த்தம் பொருந்துமாறு பார்க்குறது தான் அவங்க தேர்வு பெறும் அப்படிப்பட்ட விவேகம் விவேகத்தினாலே நித்யான தேவசி விவேகத்தினாலே உண்மை ஆனந்த சித்தாய் உண்மை சத்து ஆனந்த சித்து ஆனந்தம் சித்து ஆனந்தம் அதான் சச்சி ஆனந்தன் பெயரும் மாற்றி போட்டிருக்காரு சரி பண்ணிக்கணும் உண்மை சித்து ஆனந்தன்னு அண்மை பண்ணிக்கணும் சச்சிக ஆனந்தன் பேரும் சச்சிதானந்தமாய் சச்சிதானந்தமாய் ஏகமாய் ஒரே வஸ்துவாய் உள்ள பரமாத்மாவை இங்கு அறிந்து இன்பம் சார்வான் இதுதான் விவேகுள்ள லட்சணம் ஆத்மானாத்மா பாகுபாடு தெரிஞ்சா தெரியுமே ஆனால் அவனுக்கு என்ன லாபம் சுகம்தான் இன்பம் ஆகவே இந்த பஞ்சகோஷ விவ விவேகத்தினாலே வரக்கூடிய சுகம் என்பது சுட்டு விடுகிறார் அணியை போல் திருசிய திரளின்றும் திகழ்ந்திடும் தன்னான் மாவை புத்தியாலே அசங்கமாக அச்சலமாக மருவிய கண்டு மாசர வகுக்க வேண்டும் நூற்றி எழுவத்தி ஒன்பதாம் இப்போது திஷ்டானமாக விளக்கிறார் மறுவிய முஞ்சி புல்லின் மத்தியுள் ஆணியை போல் உதாரணம் கொடுக்குறார் முஞ்சி புல் ஒரு புல் இருக்குது புல்லு ரகங்கள்லாம் பல அரகம் புல்லு போய் பரவலமாக இருக்குது அப்புறம் எத்தனையோ புல் புல்லாம் அரிசி கூட விளையுமா அந்த அரிசியை சாப்பிட்றதும் இல்லை புல் அரிசியின்னு போயிருக்கு இதில் ஒரு பாரி வள்ளல் வரங்கி மலையில் அவர் ஆட்சி அறிந்திருப்போது முவேந்தர்கள் புட்டுக்கிட்டாங்களாம் மலையை ஏற முடியாமல் அந்த மதில் இருந்ததுனால அப்போது கபில ஒரு மாதம் மேலே கூட உட்காந்தே இருக்காங்களாம் உள்ளவர்களுக்கு எல்லா சாமானும் இருக்காங்க சாப்பிட்டு இருக்காங்களாம் அப்படி ஒரு புலவர் அவர் அவை புலவர் மதில் மேலின்னு பாடுறாங்க எங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருந்தாலும் பஞ்சம் ஊராலம் புல்லரிசியங்களுக்கு இருக்குது அப்படின்னாரா புல் ஜாலாம் மலைக்குது விவசாயம் பண்ணாமே அந்த அலையும் சாப்பிட்டு நாங்கள் இருக்கோம் அப்படின்னார அப்படி போல் அந்த புல்லில் அரிசியும் உண்டு நீங்கள் கூட சில மலைக்குது அப்படி புல்லரிசின்னு பேர் இருக்குது சாப்பிட்றது உண்டு அப்படி போல் இது ஒரு ரகம் முஞ்சி புல்ன்னு பேர் இது இந்த பாகு துயரங்கள் அந்த காலத்தில் புல்லூரின்னு ஒன்று வச்சுருப்பாங்க இழுச்சிட்டு போவாங்க கஞ்சி தடவி இன்றைக்கி பார்த்துருக்கலாம் இப்போதான் எல்லாம் காந்தியா தடவி தெரியாது அவங்களுக்கு முன்னெல்லாம் அதுதான் நீளமாக இழுத்துட்டு போகிறது கஞ்சி தடவி மூடி இருக்கும் விரிக்கும்போது நடுவில் இந்த குச்சி ஒன்று வரும் அந்த குச்சி தான் ஆணின்னு போயிடுது நைஷாக இருக்கும் அதை பொறிக்கெடுத்து அந்த புல்லூரி பண்ணுறது அவங்க அப்போ முஞ்சி புல்லின் மத்தியில் ஆணியை போல் ம் திருசிய திரை நின்றும் திகழ்ந்திடும் தன் ஆன்மாவை இப்போ திருசிய திறள் திருசியம்னா அஞ்சு இந்திரியங்களுக்கு விஷயமாகின்ற பதார்த்தங்கள்லாம் திருசியம்னு பேர் நமக்கு இந்திரியங்கள் மூலமாக மனதில் மூலமாக எதை எது அறிகிறோமோ அதெல்லாம் திருசியம்தான் அறியும் பொருள் எதுன்னு திருக்குன்னு பேர் அதுக்கு திருக்கு திருசியம் என்று ரெண்டாவது பிரிக்கிறார் திருசிய திரளில் கூட்டம் இன்றும் திகழ்ந்திடும் தன் ஆன்மாவில் ஏகமாக கலந்திருக்கின்ற தன்னுடைய உண்மை சுரூபத்தை அருமையாம் புந்தியாலே புத்தி இந்த புத்தி இருக்க அருமையாக புத்தன் சத்துகுண புத்தின் பெயர் சத்துகுணத்தை ஒளியா அந்த புத்தியாலே அசங்கமாய் அச்சலமாக ஏதோ சம்மந்தப்படாதாயம் சலனமில்லாதாயம் மருவியது என்று கண்டு மாசரை ஒழுக்க வேண்டும் ஆத்மாவானது அப்படி அசங்கமாய் அச்சலமாய் புரிந்திருக்கிறது என்று சந்தேகிரதமில்லாமல் நாம் தெளியணும் பிரித்து பார்க்கணும் ஒழுக்க வேண்டாம் பிரித்து பார்க்கணும் அப்படி பிரித்து பார்த்தோம்ன்னா அந்த முஞ்சி புல்லின் மத்தியில் ஆள் இருக்க மாதிரி இங்கேயும் ஆத்மாவானது இந்த பஞ்சகோஷங்களுக்கு கழித்த பிறகு தானா நிக்கும் என்று சொல்ல பின்னர் இங்குள்ள திருசியங்கள் அவ்வித வான்மாவென்றே அனிசமும் பெறவையில் அமைத்து தவற வான்மாவாக தரணியில் இருப்பவன்தான் செவ்விய முத்திப்பேற்றைச் சேர்ந்தவன் அனகமைந்தான் நூற்றி ஐம்பதா இதோட பொதுவாக சொல்லக்கூடிய பஞ்சகோஷ விசாரம் முடிஞ்சது அப்புறம் தனித்தனியாக சொல்ல போகிறார் இவ்விதம் வகுத்த பின்னர் மேலே சொல்லப்பட்ட அந்த பஞ்சகோஷங்களை பிரித்தி பார்த்த பிறகு இங்கு உல திருசியங்கள் நமக்கு ஆத்மாவுக்கு விளங்கக்கூடிய இந்த நாமரவ பிரபஞ்சங்கள் அனைத்தும் அவ்வித ஆன்மா என்றே அணிசமும் பிரலாபத்தை தெளிந்து தவற ஆன்மாவாக நீக்கம் இல்லாமல் அது ஆன்மாவாகவே தருணியில் இருப்பவன் என்றான் இந்த உலகத்தின் கண்ணே வாழ்ந்து கொண்டிருப்பார் எந்த எவனோ அவன்தான் செவ்விய செம்மை பொருந்திய முத்திப்பேற்றைச் சார்ந்தவன் அவன் தான் ஜீவன்முத்தன் அனகா அமைந்த பாபு சீர்ஷேனே என் இந்த பாட்டில் தான் பா சமான் அவர்களின்னு சேர்த்துக்கணும் இப்படி பிரித்து பார்த்தாச்சு பிரித்து பார்த்த பிறகு எஞ்சியும் இருக்கிறது எது திருச்சியும் தனியார் திருக்கு தனியாக இருக்கு இப்போ ரெண்டு வஸ்துவா ரெண்டு இல்லை ரெண்டு இல்லைன்னா அப்புறம் அபயதப்படுத்தினாக்க ஆத்மா ரெண்டு ஒன்று தானே ஏற்கனவே அபயதம் தான் இருக்குது அப்புறம் பிரித்து பார்த்து அபேதம் பண்ணலாமா அப்படின்னு பிரிச்சாச்சு அப்புறம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே கொஞ்சம் அதிசூட்சமான ஒரு ஆராய்ச்சி பண்ணால் தான் முடியும் விசாரம் பண்ணால் தான் அதுதான் இந்த பாட்டில் பெருவைல ஆபத்து தெளிந்துன்னார் தெளியணும் தெளிஞ்ச பிறகு பிரம்மத்துக்கு அனிமே பிரபஞ்சம் இல்லை பிரம்மந்தான் அப்படின்னு நிச்சயம் பண்ணணும் உதாரணமாக பார்க்கணும் காணல் ஜலம் காணல் ஜலத்தை நாம் எப்படி பிரித்து பார்க்குறோம் ஜலம் இல்லையா நிச்சயம் பண்ணுறோம் நிச்சயம் பண்ண பிறகு மீண்டும் ஜலம் தோட்டுறது அப்போ ஜலம் தோட்டினா கூட இது ஜலம் இல்லை காணல் தான் ஏன் நிச்சயம் பண்ணுறோம் நிச்சயம் பண்ணாலும் ஜலம் தோட்டுறது அப்போ காணல் வேறு ஜலம் வேற தோட்டுறா இல்லை ரெண்டு ஒன்றா இருக்கேன் ஒன்றா இருந்தாக்கா அப்போ ஜலம் தானே அப்போது காணலன்னா காணலாக இருக்கணும் ஜலமாக ஜலமாக இருக்கணும் ஜலம் நல்லாவே தோற்றுறது கடலுக்கு தெரியுது ஜலம் இல்லைங்கிறது காணலே தோட்டலை அது காலில் இருக்குன்னா என்ன அர்த்தம் அது விசாரதிஷ்டின்னு போகிறது விசாரதிஷ்டிக்கு தான் அப்படியே ஒழிய அவிசாரதிஷ்டிக்கு ஜலம் தான் அதனால் ஜாஷ்டாந்தத்தில் திருச்சி பதார்த்தங்கள் எல்லாம் அணிவிசினி பதார்த்தங்கள் இருந்தாலும் கூட அது விருப்புத்தன்மை ஆத்மாவை தேர்தல் வேறு எங்கேயும் போக முடியாது காதலுக்கு அண்டிமா ஜலம் தோற்றாது பழுதை கண்டிமா பாம்பு கிடையாது ஆனாலும் பாம்பு பழுவி ஆகாது பாம்புக்கும் பழுதைக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடிய வாசுவா சம்பந்தம் கிடையாது வாசுவ சம்பந்தம் இருந்தாக பிரிக்க முடியாது கற்பி சம்மந்தான் மித்தியம் நிச்சயம் பண்ணலாம் அதனால் பழதிக்கும் பாம்புக்கும் சம்பந்தம் உண்டு ஆனால் கற்பிதம் அது காணலுக்கும் உயிருக்கும் சம்பந்தம் உண்டு கற்பிதம் அது ஆனால் கற்பிதம் ஐஷ்டானத்துக்கு அன்னிமா இயங்காது தோற்றாது அது அதனால் ஆத்மா என்று சொல்லக்கூடிய அவர் லட்சானந்த பரமத்துக்கு அன்னிமா திருஷங்கள் கிடையாது திருஷங்கள் இல்லாதனால தனிமம் இல்லாதனால தானாகவே பார்க்கணும் இப்போ தானாக பார்த்தாக்க ரெண்டும் ஒன்றா ஒன்றாண்ணாக அது அஞ்ஞான காலத்தில் ஒன்றா தெரிஞ்சது இப்போ பிரித்து பார்த்த பிறகு அது மித்தை என்றும் ஆத்மா சத்தியம் என்றும் பார்க்குற பாவனை இது அதுதான் தெளிந்துன்னார் பிரலாபத்தி இது இந்த தெளிவு ஏற்பட்ட பிறகு அவன் பிரம்மத்துக்கு கன்னிமாதிரி பிரபஞ்சம் இல்லை பிரபஞ்சம் இல்லாத கா இருந்தாலும் கூட அது ஒரு வஸ்துவில்லை தோற்றம் மாத்திரம் அது பிரம்மத்துக்கு அன்னியமாக இருக்காது எந்த போகட்டும் ஏன் எப்படி தோட்டது அது அடி லட்சியமாக சாமர்த்தியம் அப்படி ஒரு சாமர்த்தியம் இருக்குது இல்லாத தோற்றக்கூடிய சாமர்த்தியம் என்று இப்படியெல்லாம் ஒரு நிச்சயம் இருக்கு அதுதான் முடிந்த பேர் அதனால தான் சொல்றார் இவ்விதமும் வகுத்த பின்னர் இங்குள்ள திருசியங்கள் அவ்விதம் ஆன்மா என்று அது ஏற்கனவே உள்ள மாதிரி அபேத ஆன்மா இல்லை இப்போது கற்பித சம்பந்தமுடைய ஆன்மான்னு புரிக்கணும் கற்பித சம்பந்தமுடைய திருஷங்கள் என்ற அனிசமும் நிரந்தரம் பிரல ஆர்வத்தை தெளிந்து தவற ஆன்மாவாக நீக்கம் இல்லாமல் ஆன்மா கண்ணிமாக இல்லை என்று தலைமையில் இருப்பவன் என்றான் உலகத்தின் கண்ணியாக இருக்க இருக்க வேண்டிய அவனோ அவன் செவ்விய முத்திப்பேட்டை சார்ந்தவன் ஏ பாவமாக சிஷியனே அவன் தான் முத்திப்பேட்டையாடுறத ஜீவன் முத்தன் பேர் இந்த நிலை கடைசி நிலை இதுதான் விசாரதி திருஷ்டிக்கு முடிந்த நிலையாக வர முடியும் அது அதுக்கு முதல்ல பிரித்து பார்க்கறது தான் அது அல்ல அப்படி தள்ள பிறகு விஷார திருஷ்டிக்கு அது வெறும் தோற்றம் மாத்திரம் வருது அது எங்கே போக போகுது எங்கேயும் போகாது தோற்றம் நம்முடைய நிழல் இருக்குது நிழல் எங்கே போகுது எங்கே போகிறதில்ல கண்ணால் பிரதிம இருக்குது அது எங்கே போகுது அது பிம்ப இருக்கிறது பிரதிமையம் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் அது வஸ்துவம்ல அதுதான் பாசமானாவது கண்ணியம் பொய்ய நிச்சயத்தை ஆயிட்டால்தான் அவைதப்படித்து பார்க்குறது அது இருப்புத்தன்மை இல்லை அவங்க இருப்புத்தன்மை ஆத்மாவுடைய அதாவது பிம்பத்தினுடைய இருப்புத்தன்மை தான் அதனாலும் ஒரு தோற்றம் உண்டு அது போல நாமரூபிரபஞ்சத்தில் இருப்புத்தன்மை கிடையாது இருப்புத்தல்வை பிரம்மத்தினுடைய இருப்புத்தன்மை தான் பிரம்மத்து இருப்புத்தன்மை இருக்கிறதுனால சத்தியவஸ்து ஆகாது அது மித்தியார்த்திவசி இப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் இந்த நிலையை உணரணும்னு சொல்கிறேன் எப்படி நமே செய்த தோல வாக்கையே அன்னகோசம் அன்னமுள்ள துண்ணியம மேதயத்தி தோன்முதற்கூட்டமான அன்னது நித்த சுத்தம் ஆகிய ஆன்மாவாக நூற்றி ஐம்பத்தொன்னு நூற்றி தொண்ணூத்தொன்று வரைக்கும் அண்ணமை கோஷ விசாரம் பண்ணுறார் அது சொல்கிறார் அன்னமே செய்த தூளாக்கை அன்னத்தினாலே உண்டாகி பெருகக்கூடியத தூளாக்கை அன்னம் குறைஞ்சதுன்னா குறைஞ்சி போயிடும் அன்னத்தினால் உண்டாகி அன்ன அன்னத்தின் அபிவிருத்தி அடைந்து அன்னவின் நோய் கெட்டுப் போகிறவர்கள் அண்ணமை கோஷம் சொல்லப்படும் அதனால் அன்னமே செய்த தோலாக்கையே இதுவே மறைப்பு சக்தியாகவும் இதில் இருக்குது அஞ்சான காலத்தில் மறைப்பு சக்தியாக நான் பொறுத்தேன் இளைத்தேன் கட்டையன் சேப்பன் கருப்பன் நான் பிராமணன் நான் சுத்திரன் இப்படிப்பட்ட பாவனைகள்லாம் இது அண்ணமை கோஷம்தான் காரணம் அன்னம் உண்டால் அவது ஒய்யும் கர்மானுசாரமாக ஆகா வசதி நிறைய இருக்குமே ஆனால் அது பழைக்கும் அது இல்லாத இறக்கம் இல்லைன்னு ஆக வேண்டியது தான் நோய் நோயப்பட்டு வரணுமுன்னால் வந்து போக வேண்டியது தான் மேதை அத்தி நெருங்கிய மேதை மேதைனா கொழுப்பு அல்லது மஜை மூளை சொல்லுவாங்க அத்தி எலும்பு தோல் மூடிக்கொண்டிருக்கிற தோல் முதல் இருக்கின்ற கூட்டமான சர்ம உதிர மோம்சன ஹத்தி மச்சேன்னு அர்த்தம் இது ஒரு கூட்டம் இருக்குது அப்படிப்பட்ட அண்ணது நித்த சுத்தமாகிய ஆன்மாக நித்தமாயும் சுத்தமாகும் இருக்கின்ற ஆத்மா ஆகுமா ஆகாது ஏன் இது இடைக்காலத்து வந்து போகிறது ஆத்மா எப்போது நித்தமாக இருக்கிறது அது எங்கே நித்தமாக இருக்குமான்னு தெரியலையே சித்தான போகிறாங்க அப்படிங்கிறாங்க எல்லாம் சித்தான போகிறாங்க அப்படின்னா செத்து போகிறது சரீரமும் ஒழி ஆத்மா இல்லை அதுக்கு திட்டாந்த மூலம் சொல்லியிருக்கு முடிஞ்சபத்துக்கு ரெஞ்ச பாதம் செஞ்சானோ கஷ்டப்படல இப்போ முடிஞ்சபத்துக்கு இருக்கான்னு நிச்சயமாக இல்லை அப்புறம் இப்போ செஞ்சாலாவது அர்ஜுனமாக நல்லது என்ன அடையிட்டோம்ப்பா இல்லை புண்ணியம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ எதிர்காலம் இருக்குன்னு அர்த்தமாக இருச்சோம் இப்போ எங்களுக்கு அது இருக்கேன்னு இருக்குது எனக்கு கையெழுத்து சொல்கிறேன் சரி சொல்கிறார் ஜென்மாந்திரம் செய்து வினல்கள் வினைகள் உடல் தருமெனில் செல் காலமே உள்ளலோ கண்மானுபவம் நரக சொர்க்கமெனில் வருகின்ற காலத்துமேன் உள்ளலோ உன்மாத ஞாதனா உடல் கடவுள் மாறி மாறி அழியும் தன்மாய் இவன் இருப்பது கொண்டு சத்து என்பது உக்கு மகன் என்ன மூணு காலத்து இருக்கிறது இவனுக்கு அனுபவம் இருக்குது எல்லாருக்கும் அந்த பாவம் இருக்குது ஆனால் சில பேர்கள் ஆசைகள் ஒத்துக்கலன்னு சொன்னாலும் அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை அவன் பிறந்தது இறந்தது ரெண்டு தான் தெரியுமோங்கிறான் நல்லா இருக்கிற காலம் சொல்லுவானே ஒழிய அவருக்கு நோய் நொடியே நஷ்டம் அப்புறம் பாருங்கள் என்ன பார்த்து அப்புறம் வந்து நானா உணர்வு வந்துடுறது அதோட சொப்பனத்தில் இருக்கிற சுவா சுளி ஜாகிரத்தில் இல்லை ஜாகிரத்தில் இருக்கிற ரெண்டும் சுழித்தில் இல்லை மூணும் துரியத்தில் இல்லை அப்படிங்கிற அவசியம் உண்டு அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆத்மா மூணுல இருக்குது நாலாவது நடிச்சு விசாரம் பண்ணுது அதே போல் மூணு ஜென்மம் சென்ற ஜென்மம் இந்த ஜென்மம் அடு ஜென்மம் மூணு ஜென்மத்தில் ஆத்மா இருக்கிறது அந்த ஆத்மா விசாரம் பண்ணுது அதனால அது நித்தம் அது சுத்தம் இதோட சுத்தம் ஆகிய இப்படிப்பட்ட ஆத்மா ஆன்மா ஆகுமா ஆகாது என்பது அந்த கேள்வி பதில் சொல்லும் இல்லாத இடையில் உண்டாய் கணத்தில் பேசுவோர் நியமம் அற்று கடமே போல திருசியமானதாலே ஜாதியாய் அறிவிகாரம் அறிந்திடும் ஆன்மாவாக மீண்டும் சொல்றார் இது இப்படிப்பட்ட துளசிரியமானது முன்பின் இல்லாதாய் பிறவைக்கு முன்னே சைரம் கிடையாது இறப்புக்கு பிறகு சைரம் கிடையாது இடைக்காலத்து தந்தது தான் நல்லா தெரியுது முன்பின் இல்லாதாய் இடையில் உண்டாய் இடைக்காலத்தில் த கணத்தில் பேதமாய் ஒவ்வொரு கணத்திலும் மாறுகின்றே இருக்குது சனி மாறக்கூடிய சுபாவம் இருக்குது அதான் பண்ணாமி யோகிதை விகாரமுற்று மாறுதலை அடைந்து பேசும்போது நியமமின்றி எதாவது நியம் இருக்கார்னா எந்த நியமும் கிடையாது காலையும் நல்லா இருந்தாம்பா என்ன மத்தியானத்துக்கு அப்படியே வயிறு வலித்து என்ன பண்ணுறது அப்படின்னா அப்புறம் மத்தியான வயிறு வலி நல்லாயிடுச்சி அப்புறம் தலைவில் வந்துச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க அதனால் ஒரு நியமம் இல்லை பேசுவோம் நியமம் மற்றும் தீராய் கடமே போகல கருதல் செய்யக்கூடிய கடன் அது எப்படி கடமுன்னா மன்ன கடம் அது கொஞ்சமாக இருந்தால் உடஞ்சிடும் அப்படி போல் திருசியமானதாலே பார்வைக்கு பொருளாக தெரிகிறது துளசேரம் நம் கண்மனால் தெரியுது மனசுக்கு நல்லா விளங்குது துளசேரம் என்று அதனால் திருசியமானதாலே யாது யாதியா ஆதி இது உற்பத்தி ஆயி அனாதில்லை ஆதியாய் உற்பத்தியுடையதாய் அறிவிகாரம் சட்பா கருவுறுதல் பறத்தல் வளருதல் தேய்தல் அவர் சுருங்குதல் மரணமடைதல் என்று ஆறு விகாரங்கள் அறிந்திடும் ஆன்மாக இத்தகைய அறிந்து அறிவு அறிந்து கொள்ள இருக்கிறதுக்காக பொருளாக இருக்கிறது அறிபடு பொருள் அறிபொருள் அல்ல அறிபொருள் ஆன்மா அறிபடு பொருள் இந்த சொல்றது நபியான அவையினும் ஆன்மா உய்திருக்கின்றதாலும் ஒன்றிய வந்த வந்த சக்திகள் நசியாதாலும் சந்ததம் மேவப்பட்ட இத்துணி தேகமென்றும் மேவிடும் ஆன்மாவாக அத்தபாதாதி அஸ்தம் கை பாதம் கால் அது சொன்னாலும் மற்ற கண்ணுக்கு அது மூக்கெல்லாம் சேர்த்தி வாழ்ந்துட்டேன் ஆனால் அவயவம் கெடீனும் இது கெட்டு போச்சு நல்லாதான் இருந்தது என்ன காதே கக்க மாட்டேன்னு தேவிடா போச்சு அப்படின்னாலும் கூட மனசு இருக்கேன் சரி ஏதாவது ஒரு குழந்தை காலையில் எடுத்து விட்டாங்க அப்போ கூட செத்து போகலை உறுப்புகள் ஏதாவது ஒரு குறைமையானால் ஆத்மா நாசம் அடைகிறது இல்லை முற்றிலும் சரீரம் பண்ணால் தான் ஆத்மா வெளியே போகுது அப்போ நாசமில்லை வெளியே போகுது அத்தபாதாரியான அவயவங்களிலும் ஆன்மா உழ்த்திருக்கின்றதாலும் ஆத்மாவானது ஜீவித்து கொண்டிருக்கிறது காரணத்தினாலும் ஒன்றிய அந்த அந்த சக்திகள் அதில் பொருந்திருக்கிற அந்தந்த சக்தி இருக்கின்றனவே நடக்கும் சக்தி பார்க்கும் சக்தி கேட்கும் சக்தி என்று சொல்லக்கூடிய சக்திகள் நசியாதாலும் இது நாசம் அடையிறதில்லை நாசம் அடைய இப்ப எப்படி இருக்குது உள்ளதாக இருக்குது சூற்றுலத்தில் இருக்கிறது சக்திகளாக சூற்றுலசும்தான் தோல் சேரும் இது ஒரு வாகன மாதிரி தான் அதனால் சக்திகள் நசியாதாலும் ஒன்றிய அந்த அந்த சக்தி நசியாதாலும் சந்ததம் இத்துணி தேகம் எப்போதுமே மேப்பட்ட பொருந்தியிருக்கின்ற இந்த துணி தேகம் சொன்னால் துன்பத்து கொடுக்கக்கூடிய தேகம் அது என்றும் மேவிடும் ஆன்மா ஆகா பொருந்துகின்ற ஆத்மா ஆகாது அது எப்போதுமே ஆத்மான்னு சொல்லக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் காலத்தில் இடைப்பட்ட வந் இடைக்காலத்தில் வந்தது தான் அதோடு இது துன்பத்துக்கே காலமானது தான் இதனுடைய சக்திகள் தொழிற்சப்புகள் போனாலும் கூட உள்ளே இருக்கிற சக்திகள் அழியாமதாக இருக்குது அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் கண்டு கொண்டு ஆத்மா தன் தனியாக இருக்கிறது அதனால இது ஆத்மா ஆகாது என்று இந்த தொழில் சிறுத்தை வந்து புதிய தீ மூத்திர மலமேயாதி யாதுமே நிரம்பிமேத்த வீணமாய் ஊழலான தீதுடல் எவ்விதத்தில் திகழ்ந்திடும் ஆன்மாவாகும் ஈதினை உணர்வு ஆன்மா இதனில் இதனில் அந்நியமே என்றும் இவை சுடாமணியிலே பாட்டு இந்த அண்ணமய கோஷ பற்றி சொல்லிட்டு வரல நூற்றி ஐம்பத்தொன்னுலிருந்து வரைக்கும் அண்ணமய கோஷ விசாரம் இந்த நான் அல்ல என்பதை இதில் விளக்கிக்கிட்டு வர்றார் எந்த பாட்டில் மோதிய மேதை அத்தி மூத்திர மலமே யாதை பொறிந்திருக்கின்ற மேதை மஜ்ஜை அத்தி எலும்பு மூத்திர மலம் ஆயுஷ் அதெல்லாம் சேர்த்துக்கணும் யாதையுமே நிரம்பி இவைகள் அனைத்துமே நிறைய சேர்ந்து மெத்த வீணமாக மிகவும் இழிதிபடுத்தியதாய் ஊழலான கெடுதலான தீர் உடல் இது துன்பத்தியாக கொடுக்கக்கூடிய உடல் எவ்விதத்தில் திகழ்ந்துவிடும் எந்த விதத்திலால் நிகழ்கிறதோ ஆன்மாகும் இது வந்து எந்த விதத்தில் ஆத்மாக ஆக முடியும் இது முடியாதுன்னு அர்த்தம் இதனை உணரும் ஆன்மா இதனின் அந்நியமே என்றும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உணரக்கூடிய ஆத்மா ஒன்று இருக்கிறது இது உடம்பு இது மலமத்திராதி மேதை மத்தி அச்சி முதலானவர்கள் இப்படி இருக்கிற இது என்று உணரக்கூடிய ஒரு உணர்வு இருக்கு அது இதுக்கு அந்நியம்தான் அந்நியமாக இருக்கிறதுனால தான் உணர முடியுது அதுவாக உணர முடியாது அதனால் இது ஈதினே உணரும் ஆன்மா இதனில் அந்நியமே என்றும் அந்நியமே தற்காலிகமாக அல்ல அல்லது அஞ்ஞான காலத்தில் மட்டும் இல்லை ஞான காலத்தில் மட்டுமல்ல எப்போதுமே அந்நியம்தான் ஆகவே ஆத்மாவானது இந்த கடுதலால் இந்த உடம்புக்கு அந்நியமாகவே இருக்கிற ஒழிய வேறு கிடையாது அதனால சோழ சேரும் ஆத்மா ஆகாது என்று சொல்ல உடலம் தன்னில் ஒன்றிய தர்மம் கர்மம் ஈதுடை அவத்தாதி யாதுமே அறியும் சாட்சி ஆதலா சாட்சியாக அமைந்தவை ஆன்மாவிற்கிங்கு ஈதினில் வேறாந்தன்மை என்றுமே சுபாவசித்தம் முன்பாட்ல என்றும் இதில் விட்டு அந்நியமாக உணர்ந்து கொண்டிருக்கிறார் ஆத்மானார் அப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு உடலும் தன்மை செயற்கையா இயற்கையா இல்லை விசார காலத்தில் தான் வருதா அவிசார காலத்தில் வருதா என்று கேள்விக்கு பதில் சொல்வார் ஓதிய உடலந்தண்ணில் ஒன்றிய மேலே சொல்லப்பட்ட இந்த சூழசேரத்தின் கண்ணே பொருந்திய தர்மம் சுபாவம் கர்மம் செயல்கள் ஈடுடை அவத்தையாதி இப்படிப்பட்ட அவஸ்தைகள் முதலானவையில் எல்லாம் யாதுமே அறியும் சாட்சி முழுமையாக அறிந்து கொண்டிருப்பது சாட்சியன்னு பேரும் அதனால் அப்படி இருக்கிற காரணத்தினால் சாட்சியாக அமைந்த இவ் ஆன்மாவிற்கு ஒரு சாட்சித்தன்மை பொருந்திய இத்தகைய உண்மை இங்கு உலகத்தின் கண்ணே ஈதனில் வேளாண் தன்மை இதிலே பிரிந்திருக்கின்ற தன்மையானது என்றுமே சுபாசித்தம் எப்பொழுதும் இயல்பான முடிந்த நிலை தற்காலிகமாக ஆனதில்லை அஞ்ஞான காலத்தில் மறைப்பட்டு ஞான காலத்தில் பிரிவித அர்த்தம் அல்ல இது சுபாசித்தம் நீருக்கு எப்படி குளிர்ச்சி சுபாவமோ நெருப்புக்கு எப்படி சுடுதல் சுபாவமோ அப்படி போல் இது சாட்சித்தன்மை ஆத்மாவிற்கு சுபாசித்தம் இயல்பான முடிந்த நிலை ஆகவே சாட்சி பாவனை இருக்க அது எப்போதுமே ஆன்மாவிற்கு இயல்பாக இருக்கிறது அப்படிப்பட்ட சாட்சி பாவனையை இந்த ஜீவனானவன் கொள்ளாமல் சாட்சி பாவனை கொண்டதுனால தான் இந்த பந்தமெல்லாம் வந்தது சாட்சியம் என்ன சாட்சியம் அறியப்படுவ விஷயம் எல்லாம் சாட்சியம் ஒன்று வேறு வேறு அறியப்படும் நான் எனதுங்கிற பாவனை வந்துருச்சு இது அத்தியாசத்தினாலே வந்ததினால அவச்சார திசை அது அழியும் இது நான் அழிகிறேன் என்று சொல்கிறேன் ஆகவே இது சுபாஷித்தமாக இருக்கின்ற சாட்சி பாவனை இருக்குமே ஆனால் சாட்சியை தவிர மற்ற எல்லாமே உற்பத்தி நாசமுடையது பரணாபியோதி உடையது அது துக்கவடிமுடையது என்று இப்படிப்பட்ட இருக்குமே ஆனால் அது அழியும் போதும் அது உற்பத்தி ஆகும் போதும் துக்கமோ மகிழ்ச்சியோ உண்டாகாது விமர்சனம் உண்டாகும் சமபாயம் இதுதான் விசாலத்தின் பயன் அதெல்லாம் மனசு அமைதியாக இருக்கும் அமைதிக்கு பிறகு ஆனந்தம் தோற்று என்பது காலத்து கத்தியமேவிய கோட்டமான ஏகமாம் தேகம் நானின் மூடனானோ கோதிலாபிசாரசீலன் குறம்பையின் வேறேயான ஆதியாம் ஆன்ம ரூபம் அகமனா அறிவன் மைந்தாத்தரார் பாட்டி ஏ மைந்தா சிசினே மேதை தொக்கு அத்தி ஆதி அதாவது கொழுப்பு தோல் எலும்பு முதலாளையெல்லாம் சொல்லப்பட்ட புவி பொருந்திருக்கின்ற அல்ல சர்மபுத்திரமாம்சனை அத்தி அமைச்சின்னு சொல்லக்கூடிய ஆர் தத்துவங்களோடு கூடிய கூட்டமான ஒரு செயற்கையான ஏதவாம் தேகம் ஊட்டம் பொருந்திய இது சைலமானது நான் என்று எண்ணுவன் முடநானோன் முடனாக உள்ளவன் நான் என்று நினைக்கிறான் எப்போது தேகத்தை நான் நினைக்கிறான்னோ அவன் மூலம் தான் என்னங்க அவர் பெரிய படிப்பார் பட்டதாரி அவர் பெரிய பதவியில் இருக்கார் பணக்காரர் இவரும் மூடம் சொல்லலாமா அப்படின் சொன்னான் லெகிக்கத்தில் அநேகம் இருக்கலாம் ஆனால் வேகந்த ரீதியில் அவன் மூடம் தான் அத்தகைய முடனானவன் ஆகிறான் பிறகு யார் அறிவன் என்று சொன்ன கோதிலா விசார செயலன் குற்றம் இல்லாமல் சந்தேவிரதமில்லாமல் விசாரம் செய்யக்கூடிய பரிபக்கமுடையவன் குழம்பையின் வேறேயான சரீரத்திற்கு அநியமான ஆதியாம் ஆன்மான் ஐஸ்தானமாகிய ஆன்ம ரூபம் அகமென அறிவன் அதுதான் நான் என்று அறிவான் அப்படி அறிந்தாக அந்த மூலத்தன்மை போய்விடுகிறது அப்படின் உடல் இதுவனானே என்றுண்ணுவன் மூடனானோன் உடலுயிர் இரண்டு இரண்டு நானென்றொண்ணுவன் கருமை ஞானி திடமுருவ விவேகஞான திறமிடைத்தானமேலோன் இடரிலாஸ்வரூபநானன் தன்னுவன் தன்னை என்றும் நூற்றி எண்பத்தெறாவதுபாட்டு மீண்டும் சொல்ற உடல் இது நானே என்று இங்கு உண்ணுவன் மூடனானோன் முன் பாட்டில் மூடனார் இந்த பாட்டில் அதான் சொல்றார் அஞ்ஞானத்துலாம் மூடப்பட்டவன் சரீரம் இது பிரத்யட்சமாக இருக்கிற சரீரம் நான் தேகமே நான் போகமே மோட்சம் என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் மூடலன்னு சொல்கிறார் உடல் உயிர் இரண்டும் நான் என்று உண்ணுவன் கர்மஞானி இந்த சரீரம் அப்புறம் உயிர் பிராணம் இந்த ரெண்டுமே நான் என்று கர்மகாண்டில் நினைக்கிறார்கள் ஏன்னு சொன்னால் சரித்துட்டு போன பிறகு புண்ணியத்துக்கு வீடாக சொர்க்காதி பதவிகள் கிடைக்கிறதுங்கிறதுனால அவர்களுக்கு அந்த சூழ்ச்சி சேரத்தில் உடன்பாடு உண்டு அதனால் அவர்கள் ரெண்டு உண்மைங்கிறார்கள் உடல் உயிர் இரண்டும் நான் என்று உண்ணுவன் கர்மஞானி இது ச கர்மகாண்டிகளுக்கெல்லாம் அதுதான் ரெண்டுமே சத்தியம்தான் அதே மாதிரி இந்த உலகமும் சத்தியம் தான் சொர்க்காதி லோகங்களும் சத்தியம்தான் உங்களுக்கு நாசிகளுக்கு இந்த உலகம் மட்டும் தான் சத்தியம் மற்ற எதுவுமே கிடையாது அஞ்சு இந்தியங்கள் வழியாக அறியக்கூடிய பொருள்கள் தான் சத்தியம் வழிய மல்லாம் சத்தியமாகாது அப்படிங்கிறது நாசிகளோட கொள்கை அதன் பிறகு திடமுரு விவேகி விவேக ஞான திறமடைத்தான விவேகம் தோடு அந்த ஞானத்தினுடைய உறுதி இருக்கே அவன் தான் சொல்லப்படுது இடரில்லா சொரூபம் அதனால் என்ன நினைக்கிறான் எந்தவிதமான துக்க கலப்பில்லாத வடிவம் இருக்கே அதுதான் நான் என்று எண்ணுவன்